சச்சிதானந்தூபாய விஷ்வோத்பதிஹேதவே தாபத்தய விநாசியாய வய நுமுதயிரிம்ஷு பராத்ம விதினோபேத் திரோக் கேசவம் ஆவிர்ஹோத்திரர் மேலும் நிமிச்சக்கரவர்த்திக்கு தொடர்ந்து உபதேசம் பண்ணுகிறார் வைதிக கர்மாக்களை ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணினா அதாவது அர்த்தகாம பலன்களை விரும்பாம சித்தசுத்தி ஞான பிராப்தி மோக்ஷம் இதை லட்சியமாக கொண்டு பண்ண வேண்டும் அப்படி பண்ணினா அது கிடைக்கும்ங்கிற அர்த்தம் படும்படி உபதேசம் பண்ணினார் இப்போ வைதிக கர்மாக்களை மாத்திரம் பண்ணுறதில்லை ஆகம சாஸ்திரங்களில் சொன்னபடி கேசவனையும் அர்ச்சனை பண்ணணும் பூஜை பண்ணணும் அப்படின்னு இங்கே சொல்லுகிறார் யகா ஹிருதய ஆசு நிஜிகீரிஷு எவன் ஆசு வெகு விரைவில் ஹிருதய கிரந்திம் இருக்கக்கூடிய முடிச்சுகள் யாருடையது நான் பராத்மனகா ஸ்ரீதரர் வியாக்கியானம் பண்றார் ஜீவாத்மனகான் ஜீவாத்மா பரமாத்மாதான் ஆனாலும் தன்னை பரமாத்மான்னு உணராமல் தன்னை ஜீவாத்மான்னு நினச்சிட்டு இருக்கான் ஆகையினால ஜீவாத்மனகாங்கிறத இப்போவே ஒசத்தி சொல்கிறார் அவர் பராத்மாதான் தன்னை ஜீவாத்மாவாக நினச்சிண்டு மாயா சக்தினால் அவித்யா காமகர்மா அப்படிங்கிற முடிச்சுகளோடு இருக்குது அறியாமை ஆசை செயல்கள் செயலின் பலன்களிலே அனுபவித்தல் இப்படி காட்சி அளிக்கிறது மாயினால அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை உணர்த்தும் வண்ணம் இப்படி இந்த ஸ்லோகத்திலே ஆவிர்ஹோத்திரர் உபதேசம் பண்ணுகிறார் ஆகவே இந்த பராத்மனகாங்கிற சப்தம் நன்றாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சப்தம் பராத்மனகான்னா என்ன அர்த்தம் ஜீவனாக தன்னை கருதி கொண்டிருக்கிற பரமாத்மா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார் ஆக பராத்மனகா ஹயக கிரந்தும் விரைவில் நிஜிகீர் ஷுகுன்னா பிரஜஹாத்தின்னு கீதையில் பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி அதை நன்றாகவே அறுத்து எரிய நிஜிகீர் சுஹுன்னா அதை ஜெயிக்கிறது அதை வெட்டுறது அறுக்கிறது பித்தியத்தே ஹ்தய கிரந்தின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு இன்னும் பல மந்திரங்களில் காணப்படுகிறது அந்த ஹிருதய கிரந்தினால் இதை இன்னொரு பாஷையிலேயும் சொல்கிற வழக்கம் சைத்தன்யமும் ஜடமும் சேர்த்து கொண்டு ஜட வஸ்துக்களையெல்லாம் தான் அபிமானிக்கிறது நீ ஹயத்தில் அஜ்ஞானத்தோட ஆசையோட செயல்களோட தன்னை இணைச்சிக்கிறது ராகத்வேஷம் கர்த்திருவம் போக்திருத்தம் இதோட இணைச்சிக்கிறது தான் இங்கே ஹிரதய கிரந்திங்கிறது கிரந்தினா முடிச்சு ஹிரதயம்னா உள்ளத்தில் உள்ள முடிச்சுகள் தன்னை வந்து ஒரு தனி இண்டிவிஜுவலாக தனியாக நினச்சிண்டு அதுல மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளோட தன்னை இணைச்சுக்கிறான் இல்லையா ஒரு ஒருத்தரும் அதைத்தான் இங்க ஹிரதய கிரந்தின்னு குறிப்பிடுறார் அதுக்கு என்ன பண்ணணும் அந்த ஹிருதய கிரந்திலிருந்து விடுபடணும்னா கேசவம் தேவம் தந்திரோக்தேன விதினா உபச்சரே கேசவன் ஆ எனப்படுகின்ற தேவனை கேசவன் அப்படின்னு சொன்னா மகாவிஷ்ணுவுக்கு அது பேர் அவர் பிரம்மா விஷ்ணு அருத்ரன் மூன்று சேர்ந்த மூர்த்தியாகவும் சொல்கிற வழக்கம் ஆக கேசவனாகிய தேவனை மகாவிஷ்ணுவை தந்திரோக்தேன விதினா பாஞ்சராத்திரம் வைகானசம் அப்படின்னு வைஷ்ணவ ஆகம சாஸ்திரங்கள்லாம் இருக்கு எப்படி இருந்தாலும் சரி பொதுவாக இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக இறைவனை விதினா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதிப்படி பூஜை பண்ணணும் அப்படி பூஜை பண்ணினா சீக்கிரம் அவருடைய அனுகிரகத்தினால வைதிக கர்மங்களை செய்யறதுனாலேயும் நமக்கு சித்த சுத்தி ஏற்பட்டு சத்குரு பிராப்தி ஏற்பட்டு அவரால உபதேசிக்கப்படுகிற தத்துவமசி மகாவாக்கியம் புரிஞ்சு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நாம் உணர்வோம் அதைத்தான் இங்கே விளக்கி சொல்லியிருக்கிறார் ஆவிர்ஹோத்ரர் நிமிச்சக்கரவர்த்திக்கு ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் ய ஆசுஹ்ய கிரந்திம் நிஜி ஹீர்